திருமுகம் 23, சிவாய நம என்பார்க்கு அபாயம் இல்லை இருபது ஒன்பது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு அன்பு அறிவு ஒழுக்க முதலிய நற்குணங்கள் வாய்ந்து நம்மிடத்து உள்ளன்பு வைத்த சிரஞ்சீவி இரத்தின முதலியார்க்கு சிவகடாக்ஷத்தினால் தீர்காயுளும் திடதேகமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக தங்கள் சுபரித்திரங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் தங்களுக்கு இருமலால் தேகம் அபக்குவமாக இருக்கிறதாக தபாலில் எனக்கு தெரிவித்தார் அவர் தெரிவித்தது தொடங்கி என் நினைப்பெல்லாம் தங்களிடமாகவே இருக்கிறது நித்திரை பிடிக்கிறதும் இல்லை நான் தொடங்கிய காரியங்கள் ஒன்றும் நடக்கிறதும் மனம் ஆலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது உடனே புறப்படுவேன் இவ்விடத்தில் ஒரு பெரிய தடை நேரிட்டிருக்கின்றது அது இன்னும் பதினைந்து தினத்தில் விடும் அதற்கு மேல் பிரயாணப்படுகிறேன் எவ்விதத்தினும் ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் நாளில் பிரயாணப்பட்டு வருகிறேன் தாங்கள் நமது சுவாமி அவர்களை கொண்டு உபசாந்தி செய்து கொண்டு அதிக உழைப்படுத்த கொள்ளாமல் சாக்கிரதையாக வர வேண்டும் கடினமான ஔஷதங்களை கொள்ள வேண்டாம் முசுமுசுக்கை சமூலங் கொண்டு வந்து பசும்பாலில் ஊற வைத்து உலர்த்தி இடித்து சூரணமாக வைத்து கொண்டு நித்தியம் காலையில் தேயிலை தண்ணீர் காய்ச்சி சாப்பிடுவது போல சலத்தில் போட்டு சுண்ட வைத்து பசும்பால் சர்க்கரை மிளகுப்பொடி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வர வேண்டும் இதை சுவாமிகளுக்கு தெரிவித்து அவாளை கொண்டு செய்வித்து சாப்பிட்டு வர வேண்டும் உத்தியோகம் தடையாயிருந்தால் அதை விடுத்து தேகத்தை பக்குவப்படுத்தகம் பக்குவமான பின்பு சிவானுக்கிரகத்தால் உத்தியோகம் சம்பாதித்து கொள்ளலாம் அதுபரியந்தம் கடன்பட்டாவது ஜீவனம் செய்யலாம் அது குறித்து அஞ்ச வேண்டாம் மேற்குறித்தபடி நான் அவசியம் வருகின்றேன் நமது மெய்யென்பர் வேலு முதலியார்க்கும் நான் வருவது நிச்சயமென்று குறிக்க வேண்டும் நமது நாயகர் அவர்களுக்கும் அப்படியே இந்த கடிதம் கண்டவுடன் தங்கள் தேக நிலையை தவாலில் தெரிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் என் மனம் சஞ்சலித்து கொண்டே இருக்கும் ஆகலில் தெரிவிக்க வேண்டும் தாங்கள் சிவாய நமவென்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பதை சத்தியமாக கடைபிடிக்க வேண்டும் தங்கள் அன்புள்ள சிதம்பரம் ராமலிங்கம் புரட்டாசி ஆறு இஃது சென்னப்பட்டண ராயல் ஓட்டல் மகாஸ்ரீ வேலு முதலியாரவர்கள் மேல்விலாசம் பார்வையிட்டு பெத்துநாயக்கன்பேட்டை வீராசாமி பிள்ளை தெருவில் மகாஸ்ரீ இரத்தின முதலியாரவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் தங்களுக்கும் கடிதம் இதற்கு முன் எழுதி இதனுடன் தபாலில் விடுத்திருக்கிறேன்